அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்தே சி மனுவில் இந்த நாட்டனின் தலைப்பு அன்றாட வாழ்வில் உழைத்து சம்பாதித்த ஒரு டாலர் உழைக்காமல் பெற்ற ஐந்து டாலரை விட மிக அதிக மதிப்புடையது என்பதை வாழ்வில் உணர வேண்டும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை அனுபவிக்கவும் பழகிக் கொள்ள வேண்டும் யார் மீதும் பொறாமை குணம் வந்துவிடாமல் நம்மை பார்த்துக் வேண்டும் மௌரமாக ரசித்து சிரிப்பதன் ரகசியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எதற்கெடுத்தாலும் பயந்து ஒளிவது கோளைத்தனம் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் புத்தகங்கள் என்கிற அற்புத உலகத்தின் வாசல் கதவுகளை நாம் திறந்து உள்ளே சென்று அப்பேற்பட்ட புத்தகங்களினுடைய மதிப்புகளையும் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும் இயற்கையின் அதிசயத்தை ரசிக்கவும் வானில் பறக்கும் பறவைகளின் புதிர்மிகுந்த அழகையும் சூரிய ஒளியில் மின்னும் தேனீக்களின் வேகத்தையும் பசுமையான மலையடி வர மலர்களின் அழகையும் நாம் ரசிக்க பழகிக் கொள்ள வேண்டும் ஏமாற்றுவதை விடவும் தோல்வியடைவது எவ்வளவோ மேலானது என்பதை நாம் உணர வேண்டும் மற்றவர்கள் தவறு என்று விமர்சித்தாலும் தனது சுய சிந்தனை மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மென்மையான மனிதர்களிடம் மென்மையாகவும் முரட்டு குணம் கொண்டவர்களிடம் கடினமாகவும் அணுவதற்கு நாம் நம்மை பழக்கு வைத்துக் வேண்டும் இத்தகைய சிந்தனைகள் நம்முடைய அன்றாட வாழ்வில் நிச்சயமாகவே சாதிக்கிற ஒரு எண்ணத்தை நாம் நம் வாழ்வில் உருவாக்கிக் கொள்ள முடியும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி